நான்காவது ரெக்கார்டிங் நான்காவது சாப்டர் குலசேகர ஆழ்வார் சேரமான் பெருமாளின் வருகையை முன்கூட்டி அறிந்திருந்த பெரியாழ்வார் அவரை வரவேற்க சித்தமானார் பாண்டிய நாட்டில் பெரியாழ்வாரின் செல்வாக்கு ஓங்கி நின்ற காலம் அது துறவிக்கு வேந்தன் துரும்பு என்றபடி மன்னர் குலத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தவர் பெரியாழ்வார் ஒரு அழகான நந்தவனத்தை மட்டுமே உடமையாக கொண்டவர் பொன் பொருள் இச்சை எதுவும் இல்லாதவர் பாண்டிய நாட்டில் அன்று அவர் பக்த சிகாமணியாக திகழ்ந்தார் என்றால் அது பொய்யல்ல மனித வாழ்க்கையின் அவலத்தை சிறு வயதிலேயே உணர்ந்து கொண்டவர் இறைவனையன்றி பெரும் பொருள் எதுவும் இல்லை என்று கண்டவர் சிறு வயதில் இந்த சம்பிரதாயங்களின் மீது ஏற்பட்ட பக்தியால் திருமாலுடன் தினமும் பேசுகிறவர் என்ற புகழ் பெற்றவர் பின்னாளில் ஆண்டாள் என்று பெயர் பெற்ற கோதை நாச்சையார் அவரது ஒரே மகள் நாச்சியார் என்ற பட்டம் பாண்டி நாட்டில் அரச பரம்பையர் பரம்பரையினருக்கு மட்டுமே உள்ள பட்டமாகும் அந்த பட்டத்தை சூடிய கோதையை சூட்டி கோதையை அழகு பார்த்தது பாண்டிய நாடு காரணம் பெரியாழ்வாரை குரு பீடத்தில் மட்டுமன்று அரச பீடத்திலும் அது வைத்து கௌரவித்தது பெரியாழ்வார் அமர்ந்து பேசுவார் பாண்டிய மன்னர்கள் நின்று கொண்டே பேசுவார்கள் சைவர்கள் வைணவர்கள் இரு சாராருமே பெரியாழ்வாரை மிகவும் கௌரவித்தார்கள் பரஞ்ஞானத்தில் மட்டுமின்றி இகஞானத்தில் இறைவன் கண்ணுக்கு தெரிகின்றான் என்பதை நிரூபித்தவர் அவர் தம் மகள் கோதைக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவரே அவர்தான் நாளங்காடி பகல் கடை தெருவிலோ அல்லங்காடி இரவு கடை தெருவிலோ பெரியாழ்வார் வருகிறார் என்றால் எல்லோரும் ஒதுங்கி அவருக்கு வழிவிட்டு கொடுப்பார்கள் சேர சோழ பாண்டிய கொங்கு மன்னர்கள் நால்வருக்கும் இவரே குருவாக திகழ்ந்தார் இவர்கள் நால்வரும் ஒரு பெரியாழ்வாரின் ஒரே ஒரே பெரியாழ்வாரின் மாணவர்களாக இருந்தும் இவர்களுக்குள் எப்படி போர் மூண்டது என்ற சரித்திரம் வியப்போடு நோக்குகிறது இவரை தென்னாடுடைய பெரியாழ்வார் என்று அழைப்பது பொருந்தும் பெரியாழ்வார் என்ற பெயரே காரண சேரமானை வரவேற்க அவர் செய்திருந்த ஏற்பாடுகள் ஆண்டி ஒருவன் மன்னனை வரவேற்க செய்யும் ஏற்பாடுகளே அவர் அத்தின கம்பளம் வெறிக்கவில்லை பாதையெங்கும் பட்டுப்பாவாடை வெறிக்கவில்லை வீட்டின் நடுப்பகுதியை நன்றாக மெழுகி கோபியினால் கோலம் போட வைத்தார் சிறிது அவல் பாலும் தயார் செய்து வைத்தார் ஒரு தட்டில் ஐந்து புஷ்பங்களை வைத்திருந்தார் அவை அனைத்தும் மொட்டுக்களே அதிகாரத்தில் இருக்கும்பொழுது மனிதனின் ஐந்து புலன்களும் மலராமலேயே இருக்கின்றன அவை மலரும் பொழுது ஆண்டவனிடம் போய் சேர்ந்து விடுகின்றன என்பதே அதன் பொருள் திருவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் இல்லம் ஊரின் எல்லையில் தனியாக இருந்தது அதுவும் அவரது நந்தவனத்தை ஒட்டியே இருந்தது சிறிது தூரத்தில் பரிவாரங்களின் ஓசை கேட்டது சேரமான் அப்பொழுது பாண்டிய நாட்டையும் தன் கீழ் வைத்திருந்தான் ஆதலால் பாண்டிய நாட்டு பரிவாரங்களும் ஒழு உள்ளே நுழைந்தேவரின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் அவன் கொண்டு வந்த சிறிவரிசைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து அவர் முன் வைத்தார்கள் இவை யாருக்காக என்று கேட்டார் பெரியாழ்வார் அடக்கத்தோடு தங்களுக்காக என்றான் சேரமான் நல்லது என் மூலம் திருமாலுக்காக என்றார் பெரியாழ்வார் தங்கள் செல்வ மகளுக்கு திருமணம் செய்யும் பொழுது இவை பயன்படுமே என்றார் சேரமான் இவை அவள் வீட்டுக்குத்தான் போகின்றன என்றார் பெரியாழ்வார் உள்ளிருந்து நாச்சியாரின் மெல்லிய குரல் அழகாக இசைக்க தொடங்கிற்று அது மைத்துனன் நம்பி மதுசூதன் கைத்தலம் பற்றிய கதையை கூறிற்று நல்லது குரு தேவா இந்த சீர்வரிசைகளை தாங்கள் கோவிலுக்கு அனுப்பச் புரிகிறது என்றார் சேரமான் அரங்கனோடு ஐக்கியமாகிவிட்டால் ஜனனம் மரணம் இரண்டுமே முடிந்து விடுகின்றன திருமணம் முடியாமல் இருக்குமா இந்த இளம்பிராயத்தில் நாச்சியார் மனித வெறுத்ததும் இறைவனோடு ஐக்கியப்பட்டதும் எப்படி முடிந்தது குரு என்று கேட்டார் சேரமான் காமவெறி என்றார் பெரியாழ்வார் சேரமானுக்கு தூக்கி வாரி போட்டது பெரியாழ்வார் சொன்னார் காமம் உடலிலும் உண்டு உள்ளத்திலும் உண்டு உடல் வெறிப்பிடுத்து போனால் உள்ளம் ஒத்துவிடுகிறது உள்ளம் வெறி கொண்டு விட்டால் உடல் ஒத்துவிடுகிறது அவள் உடல் ஒத்துவிட்டது பக்தியும் ஒரு வகை காம கைகளை கட்டிக்கொண்டு சேரமான் கொஞ்ச நேரம் யோசித்தான் குருதேவா நான் முடி துறப்பதென்று செய்து விட்டேன் இன்னும் உனக்கு பக்குவம் ஏற்படவில்லை என்றார் பெரியாழ்வார் எப்படி குருதேவா நடுங்கி எப்படி கேட்டால் சேரவான் இன்னும் உன் தலையில் மகுடம் இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறாயே அது எவ்வளவு பெரிய மடமை ஏழு உலகங்களிலும் ஒரே ஒருவனுடைய தலையில்தான் மகுடம் உண்டு பரந்தாமன் கண்ணனே என்றார் பெரியவர் மேலும் அவர் சொன்னார் அவனுக்கு கிடைக்காத சில ஆசனங்கள் நமக்கு கிடைக்கின்றன தற்சர்கள் செய்த அந்த ஆசனங்களைக் கண்டு நாம் தண்ணீர் இல்லாத தலைவர்கள் என்று எண்ணி விடுகிறோம் எவ்வளவு பக்குவத்துக்கு இடையிலும் இந்த களை எப்படியோ முளைத்து விடுகிறது மலையின் மீது முளைத்த செடி பூமியில் முளைத்த கற்பக விருட்சத்தை விட பெரியதா மழைக்காலத்துக்கால் ஆண்களுக்கு இருக்கும் அழகு சமயத்தில் மலர்களுக்கு கூட வாய்ப்பு அழுதில்லையே அதனால் மலர்களை விட சிறந்தனவா நான் ஒன்றுமே இல்லை என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்குத்தான் ஆண்டவனைத் தவிர ஒன்றுமே இல்லை என்ற தெளிவுபுறம் இன்னும் நீ அரசனாக இருப்பதாக நினைப்பதால் தானே முடித்துறக்கப் போகிறேன் என்ற வார்த்தையை சொன்னாய் ஆமாம் குருதேவா பக்குவ முக்கால் வந்திருக்கிறது பாக்கியும் வந்துவிடும் நான் திருத்தங்கள் திருத்தலங்களை சேவிக்க புறப்படுகிறேன் தங்கள் ஆசையை பெறவே வந்தேன் என்றான் சேரம்மான் இதற்கு முன் சேரமான் பெருமாள் ஆனான் இனி ஆழ்வாராகப் போகிறானா என்று கேட்டார் பெரியாழ்வார் எனக்கு அந்த பாக்கியம் உண்டு அவனிடம் யார் யாரெல்லாம் ஆழ்ந்துவிட்டார்களோ அவர்களெல்லாம் ஆழ்வார்களே இதுவரை ராஜ குலசேகரனாக இருந்த நீ இனி மனித குலசேகரனாக ஆகப் போகிறாய் அதனால் உலகம் உன்னை இனி குலசேகர ஆழ்வார் என்று அழைக்கட்டும் பெரியாழ்வார் இப்படி சொன்னதும் பூஜை அறையில் இருந்த கோதை நாச்சியார் வெளியே வந்தார் பார் வேந்தன் பரந்தாமனோடு கலக்கப்போகும் செய்தியை கேட்டேன் என்றாள் ஆமாம் தாயே என்றார் குலசேகர ஆழ்வார் ஆம் இனி நாம் அவரை குலசேகர ஆழ்வார் என்றே அழைப்போம் தம் இரண்டு கைகளாலும் குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு பரிசை கொடுத்தார் நாச்சியார் அது ஒரு விழாம்பழம் ஆம் தோலும் பழமும் ஒட்டாத ஒன்று விழாம்பழம் அல்லவா உடலும் உள்ளமும் வேறுபட்டவிட்டன என்பதற்கு அதுவே சாட்சி பின்பு அனைவரும் கோவிலுக்கு புறப்பட்டார்கள் உள்ளம் உருக உடல் உருக அங்கே பாடிக்கொண்டே இருந்தார் குலசேகர ஆழ்வார் அந்திப்படும் நேரத்தில் அவருக்கு பிரஜை உண்டாக்கினார் பெரியாழ்வார் இரண்டாம் சேரமான் பெருமாள் குலசேகர ஆழ்வார் என்ற பட்டத்தோடு நாடு திரும்பினார் வஞ்சியின் எல்லையிலே அவரை அமைச்சர் பிரதானியர் நாராயணன் நம்பூதிரி வரவேற்றார்கள் மன்னர்கள் போருக்கு போய் திரும்பினாலும் வேறு காரணங்களுக்காக அடுத்த நாடு சென்று திரும்பினாலும் ராஜகுல பெண்கள் எல்லையில் வந்து வரவேற்பதில்லை அன்று அதிசயமாக ரவிவர்மன் மனைவி பத்மாவ அவனது சகோதரிகள் ஐவரும் எல்லைக்கு வந்திருந்தார்கள் எதிலும் முதல் ஆளாக நிற்கும் பாஸ்கர ரவிவர்மனை அன்று காணவில்லை ஐந்து அந்தரங்கங்கள் ஐம்பெரும் குழுவும் என் பேராயமும் அரசுமும் பரிவாரங்களும் வரவேற்க வந்திருக்கும் பொழுது ரவிவர்மன் மட்டும் வராதது அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலேயும் அரசர் இதை கவனித்தார் வழக்கு வழக்கத்துக்கு மாறாத மாறாக பத்மாவதியும் ரவிவர்மனின் சகோதரிகளும் வந்திருப்பதையும் அவர் கவனிக்க தவறவில்லை பத்மாவதி நாயகனோடு வாழாமல் இருக்கிறாள் என்பதையும் அவர் அறிவார் ஆன்மீகத்தில் அதிக அக்கறை உடையவராயினும் ஆழமான லௌகிக நோக்கு அவருக்கு உண்டு எல்லாரும் காணும் ஒரு குலமகள் அதிகாலையில் எழுந்து தலைமூழ்கி நீராடி புன்சிரிப்போடும் முகமலர்ச்சியோடும் காணப்பட்டால் இரவில் அவள் திருப்தியாக இருந்திருக்கிறாள் என்பது பொருள் நீராடி பொட்டு வைத்து நேரழியாக அரசர் பத்மாவதியை கண்டிருக்கிறாரே தவிர முகமலர்ச்சியோடும் புன்முறுவலோடும் காண்ட் கண்டதில்லை ஆனால் பல ஆண்டு காலமாக காணாத பத்மாவதியை இன்று அவர் கண்டார் சிறிது காலம் நாட்டை விட்டு வெளியே சென்றிருந்தாலும் திரும்பி வந்ததும் சேனாதிபதிகளிடமும் அமைச்சர்களிடமும் மட்டுமே முதலில் பேசுகிற அரசர் இன்று பத்மாவதியிடம் பேசினார் உன்முகம் என்று மலர்ந்திருக்கிறதே என்றார் பல வருஷங்களுக்கு பிறகு என்று திருத்தினாள் பத்மாவதி அவள் கூந்தலில் மலர்களை திருத்தினாள் சாலையூர் தாவளி அரசர் ஏதோ குடும்ப விவகாரம் பேச போகிறார் என்பது போல சுற்றி இருந்தவர்கள் ஒதுங்க ஆரம்பித்தார்கள் ரகசியம் ஒன்றுமில்லை என்று அவர்களை நிறுத்தினார் சேரமான் ரவிவர்மன் எங்கே என்று கேட்டார் அரண்மனையிலே தான் இருக்கிறார் என்றால் பத்மாவதி நல்லது என்ற சேரமான் திரை மூடிய பல்லக்குகளே பத்மாவதியையும் தாவளி சகோதரிகளையும் முதலிலே அனுப்பிவிட்டு பிறகுத்தம் பல்லக்கில் ஏறி உட்கார்ந்தார் வளைந்து நீண்டவாள் தாங்கிய படை மடியவர்களும் பல்லக்கை பின்தொடர்ந்தார்கள் எல்லையிலிருந்து சிறிது தூரத்தில் நம்பூதிரிகள் சபையினர் மன்னரை வரவேற்பது வழக்கம் பூரண கும்ப மரியாதைகளோடு சுமார் முன்னூறு நம்பூதிரிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அரசர் பல்லக்கை விட்டு இறங்கி அவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார் அங்கே அதிசயம் மன்னருக்கு காத்திருந்தது வழக்கமாக அரசரை வரவேற்க வரும் நாராயணன் போதிரே அன்று வரவில்லை அரசருக்கு அது வியப்பாக இல்லை திகைப்பாக இருந்தது தான் முடி துறப்பது என்று முடிவு செய்ததன் விளைவாக நாட்டில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அவரால் யூகிக்க முடிந்தது ஈடுகட்ட முடியாத ஒரு தலைவன் தன் இடத்தை காலி செய்யப் போகிறான் என்றால் அடுத்த வரிசையில் உள்ள நடப்பது இயற்கைதானே முடி துறக்க முடிவு செய்த பொழுது அப்படி ஒரு பல பரீட்சையை சேரமான் எதிர்பார்க்கவில்லை காரணம் அவருக்கு வாரிசு இருந்தது மார்த்தாண்டவர்மன் அவரது பட்டத்து ஒரே மகன் வயதில் இளையவன் என்றாலும் அரச தர்மங்களை நன்றாக அறிந்தவன் சாணக்கியவன் அரசனின் உடலில் இறைவழி உணர்வு ஏற்பட்ட காலத்தில் பிறந்தவன் ஆதலால் அதே வழியில் வளர்ந்தவன் அந்த நேரத்தில் எல்லா பகைவர்களையும் மென்று முடித்துவிட்டவர் சேரமான் ஆகவே உள்நாட்டு அரசியலில் ஒரு பல அவர் எதிர்பார்க்கவில்லை நாராயண நம்பூதிரியும் ரவிவர்மனும் தன்னை வரவேற்க வராததால் அப்படி ஏதாவது இருக்குமோ என்று அவர் ஐயப்பட்டார் பல்லக்கு அரண்மனை வந்து சேர்வதற்குள் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் அவர் மனதில் அலை மோதினார் தாம் முடி இருப்பதை வெளியிட்டது நாராயண நம்பூதிரியிடம்தான் அது அவருக்கு நினைவுக்கு வந்தது அரண்மனை அந்தரங்க மண்டபத்துக்கு அவர் நாராயண நம்பூதிரியையும் மற்ற சில நம்பூதிரிகளையும் அழைத்திருந்தார் ஆனால் மற்றவர்கள் வராமல் நாராயண நம்பூதிரி மட்டும் தனியே வந்திருந்தார் நான் உங்களை காரணம் புரிகிறதா என்று கேட்டார் தினசரி நான் பார்க்கிறேன் ஆகவே இந்த அழைப்பில் புதுமையோ ரகசியத்தையோ நான் எதிர்பார்க்கவில்லை கொங்கு மண்டலத்தையும் பாண்டிய மண்டலத்தையும் என்ற பெருமை என் தலைமுறைக்கு உண்டு பல்லவ மன்னர்களும் சோழ மன்னர்களும் சேரநாட்டை சேர்த்து ஆண்டதாக மெய்கீர்த்தியில் எழுதிய போதெல்லாம் சேரநாட்டு மெய்கீர்த்தியில் வேறு நாட்டுப் பெயர்கள் வராதா என்று நான் இயங்கியதுண்டு அந்த இயக்கத்தை நான் தீர்த்து உங்கள் ராஜதந்திர முன்னறிவு எனக்கு மிகவும் பயன்பட்டது சேரநாட்டோடு வேணாட்டையும் சேர்த்தாலும் பெருமை எனக்கு கிடைத்தது வேணாட்டு அரசலம் குமரியை என் மருமகளாக்கி கொள்ளும் யோசனையையும் தாங்கள் சொன்னதே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வஞ்சியர்கோண் தாங்கிய மணிமகுடமின் வாழ் வலிமையை விட உங்கள் வாக்குவன்மையால் தான் நிலைத்தது இந்த சேரவம்சத்தை வளர்க்கவும் அழிக்கவும் சக்தி படைத்தவர் தாங்கள் என்பதை நான் அறிவேன் இந்த பூர்வாங்க பீடிகையை நான் ஏன் போடுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா புரிகிறது நீங்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது அது என்ன முடிவு என்பதை நீங்கள் சொல்லித்தான் புரிய வேண்டும் நான் சுற்றி பேச நீங்கள் அந்நியர் அல்லர் நேரடியாகவே சொல்கிறேன் மார்த்தாண்டவர்மனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு நான் முடித்துறக்கலாம் என்று இருக்கிறேன் இந்த இடத்தில் திகைப்படைந்தவர் போல நாராயணன் நம்பூதிரி காணப்பட்டார் அரசர் அவரையே கொஞ்ச நேரம் முற்று நோக்கினார் அரசே இறைவனருளால் உங்கள் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது இயற்கையாக ஏதேனும் விபரீதங்கள் நேர்ந்தாலன்றி தாங்கள் அந்த முடிவுக்கு வரவேண்டியதில்லை நம்மிடம் தோற்றுப்போனவர்கள் எல்லாம் நிரந்தரமாக தோற்றவர்கள் அல்ல தாங்கள் வல்லமை கருதுகின்ற அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் மார்த்தாண்டவர்மன் சிறுவன் மகுடம் அவன் தலையில் ஏறியதும் இதுதான் சமயம் என்று மற்றவர்கள் படையெடுக்க தொடங்கினால் அதை அவன் எப்படி சமாளிப்பானோ என்பது எனக்கு தெரியாது என்றார் நாராயண நமூந்திரி ஏன் உங்கள் வல்லமையின் மீது கூட உங்களுக்கு சந்தேகமோ என்று சேரமான் நான் வெறும் கைகாட்டி காட்டி வழிமுறைகளைத்தான் நான் சொல்ல முடியும் தளபதிகளை நம்பி ராஜபரம்பரை படையெடுப்புகளை நடத்தியதில்லை அரசரே தலைமை தாங்கிச் செல்வது நமது மரபாக இருந்திருக்கிறது அதுதான் எனது அச்சத்துக்கு காரணம் என்றார் நாராயண நம்பூதிரி தம்பிரான் சுவாமி என்னுடைய முடிவை நான் மாற்றுவதற்கில்லை ஆட்சி பீடம் ஏறிய நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நான் அடியவராக ஆகிவிடுவேன் என்று யாரோ ஒரு சோதிடர் சொன்னதாக என் தந்தை அடிக்கடி சொல்வார் இயற்கையாகவே எனக்கு அந்த பக்குவம் வந்து சேரவம்சத்தின் பாதுகாப்புக்கும் ஒரு நல்ல வழியை சொல்லி நீங்கள் தான் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் நாராயண நம்பூதிரி வலது கையில் இருந்த தண்டத்தை இடது கையில் தட்டியவாறு சிறிது யோசித்தார் பிறகு சொன்னார் அரசே அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு இதுவரை அரசாங்க அலுவலர்களுக்கு மட்டுமே பொறுப்பேற்றுக் கொண்ட சபை சேனைகளுக்கும் பொறுப்பேற்றுக் வேண்டும் நார் தலகருத்தர்களையும் மாற்றுகிற உரிமை அரசரின் கையில் இருந்த கைகளுக்கு வர வேண்டும் நம்பூதிரிகள் வாழேந்தி பழக்கப்பட்டவர்கள் அல்ல எனினும் உ குழப்பங்களையும் வெளிநாட்டு படையெடுப்புகளையும் சமாளிக்க இடைத்தவிர வேறு வழி இல்லை இப்போது அரசர் யோசிக்க ஆரம்பித்தார் நாராயண நம்பூதிரியின் வேண்டுகோளிலே ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக அவருக்கு தோன்றவில்லை இளவரசனை கொண்டு நாட்டை தளபதிகள் கைப்பற்றிய கதையை அவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் சாணக்கிய தந்திரத்தில் வல்லவரான நாராயண நம்பூதிரி சேனைகளின் மீது ஆதிபத்திய உரிமை கோருவதும் நாட்டு நலனை முன்வைத்ததாகவே இருக்கும் என்று அவர் நம்ப தொடங்கினார் நல்லது தங்கள் யோசனையை நான் பரிசீலிக்கிறேன் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் சேரமான் பல்லக்கு நகர்ந்து கொண்டிருந்தது இந்த காட்சி அவர் மன அரங்கில் ஓடியது ராஜசிம்ம பாண்டியனோடு நடந்த போரில் தளபதியாக செயல்பட்டவன் பாஸ்கர ரவிவர்மன் அல்லவா அவனுக்கு எந்தவித அதிகாரமும் இருக்கக்கூடாது என்று தானே முன்கூட்டியே நாராயணன் நம்போதிரி அந்த வேண்டுகோளை விடுத்தார் அரசன் மனசில் இப்படி ஒரு முடிச்சு விழுந்தது பிரசன்ன மண்டபத்தில் தான் போவதாக அறிவித்த பாஸ்கர ரவிவர்மன் அழுதானே அதன் நோக்கம் என்ன வாழாத மனைவியோடு ஒரு நாள் வாழ்ந்து வழக்கமில்லாத வழக்கமாக தன்னை வரவேற்கவும் அனுப்பி இருந்தானே அதன் நோக்கம் என்ன அரசனின் முன்னால் கேள்விகள் நிறைய வந்து விழுந்தன பதில் வரும் முன்னால் பல்லக்கு அரண்மனை வந்து அடைந்தது முன்னாலேயே பல்லக்கில் வந்து விட்ட பத்மாவதியும் தாவளி சகோதரர்களும் மலரில் மலர் தூவி ஆராதனை காட்டி மன்னரை வரவேற்றார்கள் பரமபக்தனாக காட்சி எழுத்த ரவிவர்மன் பலமுறை அவர் கால்களிலே விழுந்து எழுந்தான் அரசருக்கு இப்போது யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருந்தது எவன் வணக்கம் சொன்னாலும் இவன் அதில் சம்பந்தப்பட்டிருப்பானோ என்று சந்தேகப்படத் தொடங்கினார் அந்தரங்கறைக்குள் சென்று முதலில் பத்மாவதியை அழைத்தால் என்றுமில்லாத பூரிப்போடு உள்ளே நுழைந்தாள் பத்மாவதி மகளே நான் திருத்தலங்களுக்கு புறப்படுகின்ற நேரத்தில் உன்னை வாழ்கின்ற பெண்ணாக பார்த்து விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வளவு நாட்களாக உன் நாயகனுக்கு உன்னிடம் இல்லாத அன்பு இப்பொழுது திடீரென்று ஏற்பட்டது எப்படி பத்மாவனி தலை நின்றாள் அந்தரங்கங்களை கேட்பது முறையல்லதான் ஆனால் காரணத்தை கேட்பது தவறல்லவே ஒன்றுமில்லையப்பா இரண்டு நாட்களாகவே அவர் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தார் என்னை அழைத்து அழைத்து பேசினார் நீங்கள் முடி துறப்பது பற்றி சொன்ன பொழுது உண்மையிலேயே அழுதுவிட்டார் தாமும் கூட உங்களோடு வரலாமா என்று யோசித்தார் உங்கள் பிரிவு அவரை எவ்வளவு சுடுகிறது என்பதை இரண்டு நாட்களாக நான் கண்டேன் வெட்கத்தை விட்டு நானே அவரிடம் கேட்டேன் அரசரின் பிரிவு உங்களை இவ்வளவு சுடுகிறதே இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் பாராமுகம் என்னை எவ்வளவு சுட்டிருக்கும் என்று அதன் விளைவாக என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் என்று சாந்தி கிடைத்தது தன் சகோதரிகளையும் என்னையும் உங்களை வரவேற்க அவர்தான் அனுப்பி வைத்தார் என்றார் பத்மாவதி நல்லது மகளே இந்த அன்பும் அமைதியும் நீடித்தால் சரிதான் நீ போய் வா நான் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் வஞ்சியிலிருந்து எனக்கு செய்து கொண்டு வரும்படி சிலரை நியமித்திருக்கிறேன் அவர்கள் யார் என்பது மார்த்தாண்டவர்மனுக்கு தெரியும் அவனிடம் கேட்டு நீ சொல்ல வேண்டிய செய்திகள் ஏதேனும் இருந்தால் அவர்களிடம் சொல்லி அனுப்பு என்றார் சேரமான் பத்மாவதி அவரது கால்களை தொட்டு வணங்கிய பொழுது குழந்தை போல விக்கி விக்கி அழுதுவிட்டாள் சேரமான் அவளை அணைத்து கொண்டு அழத் தொடங்கினாள் இத்தனை ஆண்டு காலங்களில் மன்னவர் கண்களில் கண்ணீர் வந்ததை பத்மாவதி அன்றுதான் கண்டாள் பீரிட்டு எழுந்த பாச வெள்ளத்தில் சேரமான் தடுமாறினால் என்னதான் இருந்தாலும் ராஜ்யபாரங்களை எழுந்து துறவியான போதிலும் பாச உணர்வு எவ்வளவு பாடுபடுத்தும் என்பதை அப்பொழுது உணர்ந்தார் ஏதோ ஒரு காரணத்துக்காக பத்மாவதிக்கு ஒரு நாள் ரவிவர்மன் இறுதி வரையில் அதை அவள் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்பினார் அடுத்தார் போல் மார்த்தாண்டவர்மனை அழைத்து வர சொன்னார் அவன் வந்தான் இப்போது அவன் அழவில்லை இரண்டு நாட்களாக அவன் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான் என்பதை அவன் முகம் காட்டிற்று ஒரு மகனை வளர்ப்பது போல் சேரமான் அவரை வறக்கவில்லை மான்குட்டியை வளர்ப்பது போல் வளர்த்தார் களியாட்டங்களிலோ அரவாரங்களிலோ சிக்கிக்கொள்ளாத இளவரசனாகவே அவன் வளர்ந்திருந்தான் அவனுக்கு இருபத்தோரு வயதான போது வேணாட்டையும் சேர்த்து ஆண்ட சேரமான் வேளாட்டு இளவரசன் மெல்லிளம் கோதையை மனமுடித்து வைத்தார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்தவன் அதனால் தந்தையின் துறவு அவனை தகித்தது சேரமான் சொன்னார் மகனே நீ மகுடம் தாக வேண்டிய காலம் வந்துவிட்டது நான் இறந்து போய்விட்டால் நீ எதை செய்ய வேண்டியிருக்குமோ என் கண்முன்னாலேயே செய்ய போகிறாய் எவ்வளவுதான் அரசியர் கல்வி கேள்விகளில் உன்னை நான் ஆளாக்கி விட்டிருக்கிறேன் ஆனால் குறுக்கு வழி ராஜதந்திரத்தில் உனக்கு பழக்கம் இல்லை நன்றோ தீதோ ஒரு நாட்டை ஆள்வதற்கு எதுவும் தேவைப்படுகிறது நேரான சாலைகளை விட குறுக்கு சாலைகள் சீக்கிரம் ஊரில் கொண்டு போய் சேர்ந்து விடுகின்றன அதே நேரத்தில் திருப்பி அனுப்பும் அதே வேகத்தில் அனுப்பிவிடுகின்றன விளைவு எதுவாகினும் அரசியலில் அது ஒரு பாதையாகிவிட்டது உன்னை சுற்றிலும் அதிலே பயிற்சி பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை எப்படி நடத்துவார்களோ என்ற அச்சம் எனக்கு உன்னை நம்பி நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் யாரை நம்பி நீ உன்னை ஒப்படைப்பாயோ எனக்கு தெரியவில்லை ஏற்கனவே நான் உனக்கு சொன்னபடி அரங்கன் பத்மநேயன் வில்லவன் அங்கதன் ஆகிய நான்கு அந்தரங்க பணியாட்களையும் நீ நம்பலாம் நான் இருக்கும் ஸ்தலத்தை அடிக்கடி தெரிவிக்கிறேன் ஏதேனும் செய்து இருந்தால் அவர்களை மூலம் அனுப்பு கோதை எங்கே மார்த்தாண்டன் திரும்பி சென்று அடுத்த அறையில் இருந்த தன் மனைவியை அழைத்து வந்தான் மகளே எனக்கு மருமகளும் மற்றொரு மகள்தான் சில ஆண்டுகள் முன்பு வரை நீ வேணாட்டின் இளவரசி நாளை முதல் சேரநாட்டின் மகாராணி கணவனை நீ நடத்தும் விதத்தை பொறுத்துத்தான் உன் கணவன் மக்களை நடத்த முடியும் அதிகமாக நான் உனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஸ்ரீரங்கன் அருள் இருந்தால் நானே உன் வயிற்றில் வாரிசாக பிறப்பேன் நீங்கள் போகலாம் என்றார் சேரமான் மார்த்தாண்டவர்மனும் கோதையும் அவருக்கு ஆலை தொட்டு வணங்கிய பொழுது கண்ணீர் வடைத்தார்கள் சேனமான் இப்பொழுது அந்த கண்டத்தை தாண்டிவிட்டார் அடுத்து அவர் பாஸ்கர ரவிவர்மனை அழைத்தார் அவன் வரும்போதே அழுது கொண்டே வந்தான் எங்கள் இதய தெய்வமே எங்களை ஆளாக்கிவிட்ட அன்புத்தாயே இந்த நாடும் காடும் மேடும் உங்கள் பெயரையே எதிரொலிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டோமே நீங்களா எங்களை விட்டு பிரியப் போகிறீர்கள் சேரமான் பேசாமலேயே ரவிவர்மன் பேசிக் கொண்டிருந்தான் அது அவன் பேசுவதாக சேரமானுக்கு தோன்றவில்லை நந்த வம்சத்துக்கும் குப்த வம்சத்துக்கும் நடுவில் என்று சாணக்கி என் பேசுவதாகவே தோன்றியது ஆனாலும் அமைதியாக சேரமான் சொன்னார் ரவிவர்மா உன் கவலை எனக்கு புரிகிறது உன்னை பற்றி பல நேரங்களில் நான் தவறாக கணக்கிட்டிருக்கலாம் ஒருவேளை அதுவே சரியானதாகவும் இருந்திருக்கலாம் ஆயினும் முக்கியமான காரியங்களில் உன் மீது தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ராஜசிம்ம பாண்டியனோடு நடந்த போரில் உன்னை நான் தளபதியாக்கியதும் கொங்குமண்டல போருக்கு உன்னை அனுப்பியதும் உன் சாமர்த்தியத்தின் மீது எனக்கு இருந்த நம்பிக்கையால் பத்மாவதியை நான் எப்படி வளர்த்தேன் என்பது உனக்கு தெரியும் நான் விரும்பி அவளை ஒரு ராஜகுமாரனுக்கு மனம் முடியும் ஆனால் அந்த ராஜகுமாரர்களையெல்லாம் விட நீ சிறந்தவன் என்ற எண்ணத்தால் உனக்கு மனம் ஒரு பெண்ணை கண்ணீர் சிந்தாமல் வாழ கணவனுடைய கடமை ஒரு பெண் வாழ்கிறாள் என்றால் சொல்வதே அவள் உள்ளத்தாலும் உடலாலும் கலந்து வாழ்வதைத்தான் அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைப்பதற்கு நீ ஒருவன் தான் உதவ ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே இருக்க வேண்டிய அந்த பிறர் விளக்கமாக சொல்ல முடியாது பத்மாவதிக்காக மகாதானபுரம் கொல்லிநாடு ஆகிய இரண்டு கிராமங்களையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன் அது உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஸ்ரீரங்கன் கட்டளையால் சேரமான் சேரமன்னன் சேரமான் பெருமாள் குலசேகர ஆழ்வாராக மாறிவிட்டான் அவனது பட்டத்து வாரிசு பக்குவமற்ற நிலையில் மகுடத்தை மேற்கொள்ளப் போகிறான் அரசியல் சதுரங்கத்தில் எந்த காயை நகர்த்தினால் எந்த காய் வீழ்ச்சி அடையும் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு துணையாக நீ இருந்தால் சேரநாட்டு சதுரங்கத்தை வேறு யாரும் விளையாட முடியாது நான்கு படைகளுக்கு தளபதியாக உன்னை நியமிப்பது என் நோக்கமாக இருந்தது நீ எப்படி நினைத்து கொண்டாலும் சரி கோபமுள்ள இடத்தில் குணம் இருக்கும் என்பதை நான் அறிவேன் ஆனால் உன்னை தளபதியாக நியமிப்பதற்கு ஒரு இடையூறு இருக்கிறது நாராயண நம்பூதிரி தலகர்த்தர்களை மாற்றவும் நியமிக்கவுமான உரிமையை கோரியிருக்கிறார் நம்பூதிரிகள் சபையை பகைத்துக்கொண்டு எந்த சேரமன்னனும் ஆட்சி நடத்த முடியாது என்பது உனக்கு தெரியாததல்ல அதனால் அவர் கோரிய அதிகாரத்தை அவருக்கு தர வேண்டியவனாக இருக்கிறேன் என்னுடைய நிலையில் நீ சிந்தித்தால் நீயும் அதை ஒப்புக்கொள்வாய் ஆகவே நம்பூதிரிகள் சபைக்கும் மார்த்தாண்டவர்மனுக்கும் இடையே சரியான உறவு இருப்பதற்கு நீ கலங்கரை விளக்கமாக பயன்பட வேண்டும் விரிவான விளக்கங்கள் சொல்லி மேற்கோள் காட்டி உன்னை புரிய வைக்க வேண்டியதில்லை நீ நுணுக்கம் தெரிந்தவன் நமது வம்சத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் சேரமான் பேசி முடித்தார் கண்ணீர் சிந்தியபடியே நின்றான் ரவிவர்மன் அதே நேரத்தில் அழைக்காமலேயே உள்ளே வந்தார் நாராயண நம்பூதிரி அவர் நீட்டிய ஓலையை வாங்கி பெரித்தார் சேரமான் பெருமாள் சேர நாட்டு சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உரிமை நம்பூதிரிகள் சபைக்கே உண்டு என்பதுதான் அந்த ஓலையில் இருந்த ரவிவர்மனுக்கு கேட்கும்படி அதை உறக்கப்படுத்த சேரமான் அதில் கையெழுத்திட்டார் ரவிவர்மன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அதை திருப்தியோடு ஒப்புக்கொண்டவன் போலவே அவன் காணப்பட்டான் தம்பிரான் சுவாமி ஏதாவது அரசரோடு தனியாக பேச விரும்புவார் நான் முடிசூட்டு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று கூறிவிட்டு அமைதியாக சென்றான் ரவிவர்மன் அவன் சென்றதும் சேரமானின் கரங்களை பற்றி நாராயண நம்பூதிரி அதுதான் அவர் எடுத்துக்கொண்ட விசுவாச பெருமான் பிரமாணம் நான் உங்களை நம்புகிறேன் நம்புகிறேன் நம்புகிறேன் என்று மூன்று முறை அழுத்தமாகச் சொன்னார் சேரமான் பெருமாள் முடிந்திருந்த தலைக்குடுமையை அவிழ்த்து விட்டு இந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்தால் என் தலை விடுத்து வெடித்து சிதறுமாக என்று அதை மீண்டும் முடிந்து கொண்ட நாராயண நம்பூதிரி மன்னரை வணங்கிவிட்டு வெளியேறினார் அவர் போனதும் அங்கிருந்த ஆசனத்தில் சேரமான் அமர்ந்தார் வெளியே காவலன் ஒருவன் பறையறிவிக்கும் சத்தம் கேட்டது அந்த அடியே அவர் நெஞ்சில் அடிப்பதாக இருந்தது அடுத்தது ஆறாவது சாப்டர் இரு சிட்டுக்குருவிகள்